தர்மையாதின மகா சன்னிதானத்தினுடைய நேரான தமையனார் கண்டபாணி வருவாரு என்ன செய்வார்னா இந்த சாமி வந்து புறப்படத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கும்போது எல்லாம் வைப்பாங்க அப்ப தொண்டர கலிரும் மடைத்து சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் பண்டு பாட மயிலாள மான் கண்டுக்குள்ள வழி என்னை பாட சுடி நீலமுட்டலும் இது பாடிட்டே போகல ஏறுவோம் ஒரு அருமைப்பாடு என்ன எனவே இந்த கேதாரம் எல்லாம் நான் இந்த அருமையா இங்கிருந்தவாறு பாடினார்கள் இடமாறன்தாம் பன் கொண்ட எல்லாம் இங்கே இருந்திறங்கி நடமாடிய தேவடியாரே நன்னினார் போல் உள்ள இடமாம் கடத்தில் திருப்பதியும் பாடி காதல் சிறந்திருந்தார் நம்முடைய சுந்தர்மஸ்வாமிகள் அங்கெல்லாம் மேல போகாமல் இங்கிருந்தவாறே இருந்து எல்லாம் பாடி அங்கு சில நாள் வைகிய பின் அருளால் போந்து பொறுவிடையார் தங்கும் இடங்கள் இணைப்படமும் சார்ந்து தாழ்ந்து தமிழ் பாடி பொங்கு புனடி கரைமருங்கு புவியல் சிவலோகம் போல திங்கள முடியார் அமர்ந்த திரு ஒற்றியூரை சென்றடைந்தார் அருமை அருமை இந்த உலகத்துல சிவலோகம் போல இருக்குமா திருவத்தியூர் அதனால அந்த திருவத்தியூருக்கு சென்றாராம் நம்முடைய ஆவணம் காட்டி ஆண்ட நம்பியடைந்தால் பத்திரம் காட்டி தடுத்தாடு கொண்டார் அப்படிப்பட்ட தடுத்தால் கொள்ளப்பட்டவராக இருக்கிற நம்பியார் நம்முடைய நம்பிகள் எண்ணில் பெருமை ஆதிபுரி இறைவரடியார் எதிர்கொள்வார் வண்ண வீதி வாயில் தோறும் வாழை கமுகு தோரணங்கள் சுந்த நிறை பொம் தீபம் எடுத்து தொழை எழுங்கால் திருவத்தியூர் காரங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்றார்களாம் அப்படி வரவேற்க இவரும் வரமங்கல நல்லியம் முழங்க வாச மாலை அணியரங்கில் உரமங்கையல் நடமாட பொடியும் வெள்ள பூமால் வரமங்கையரும் அமலர்களும் வீச அன்பருடன் பூந்தார் பிர மண் தலையில் பழிவந்த பெறானார் விரும்பு பெருந்தொண்டது நேர அவர்களெல்லாம் வரவேற்க இவர் அந்த வரவேற்போடு கூட சுதரர் அவரோடு கூட வந்த அடிவர்களெல்லாம் ஒற்றியூர் கோயிலுக்கு போறாங்களாம் ஒற்றியூரில் கூட நின்றார் பற்றி மிக்க திருத்தொண்டர் பரந்த போல் வந்தீண்டி சுத்தம் அணிந்து தம்பிரா நண்பர் ஒற்ற மழவேருடைய விரதம் கோயில் வாயில் எழுதினார் இப்பொழுது அப்படியே ஊருக்குள்ள சென்றவர் இப்பொழுது திருக்கோயிலுக்குள்ளேயே செல்கிறாராம் பாலை அலக்கும் கோபுரத்தை மகிழ்ந்து பணிந்து புகுந்து கூனல் இளவன் பிறக்கடையார் கோயில் வளங்கொண்டு எதிர்வனுக்குறுகி ஊனும் உயிரும் கரைந்துருக உச்சி குவித்த கையனுடன் ஆன காதலுடன் வீழ்ந்தார் ஆரான் அருமையான திருவாரூர் கோயில்ல உள்ளே சென்று வணங்கி பெருமானை சென்று பயிலேறாம் ஏவத்தியூர்ல ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என எழுத்தறியும் நாட்டமலரும் திருநுதலார் நரும்பொற்கமலக்கேவடியில் கூட்டு உணர்வு கொண்டெழுந்து கோதில் அமுதிகூட பாட்டும் பாடிப் பரவியனும் பதிகம் எடுத்துப் பாடினார் அரசன் வந்து எல்லாருக்கும் வரி போட்டான வரி போட்டா இந்த ஒற்றியூரும் இருந்துதான் இந்த ஒன்றியூர்காரங்களுக்கு வரி காது இந்த கோவிலுக்கு இருந்துதான் ஆனால் பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டா அந்த வரி போட்ட அந்த பத்திரத்துல ஒரு ஒரு வரி படப்பு ஒற்றியூர் நீங்களாக அதனால மறுநாள் காலையில பார்க்கும் போது வரி எந்தெந்த ஊருக்குதான் வரினு கேட்டா திரு ஒற்றியூர் ஏட்ட பாருங்கப்பா ஒரு வரி படம் என்னது ஒற்றி ஊர் நீங்கினார் அருமையான திருவொற்றி ஊர் அந்த ஊரில் சென்று இவ்வாறு பரவசமாக பாடினாலும் பாடி அறிவு பரவசமாக பரிவுபற்ற புறம்போந்து நீடுவிரிப்பில் பெருங்கால் நெறிந்தன்ப பலர் போற்ற தேடுமயனும் திருமாலும் அறிவதற்கரிய திருப்பாலும் கூடும் காலங்களில் அணிந்து பரவி கும்பி தெளிவிருந்தார் சொல்லி இருக்கிறேன் காலந்தொறும் அணிங்கிற ஒரு அருமையான தொடர் மூன்று பேருக்கு மே இருக்கு ஞாபகரசர் சுந்தரர் ஞானசமுதர் காலந்தொரு காலையில வந்து மூணு காலம் காலை ஒன்னு ஒன்பது மணி ஒன்னு பன்னெண்டு மணி ஒன்னு மாலையில 6 ஒண்ணு 8 ஒண்ணு பத்து ஒண்ணு இந்த ஆறு காலங்களிலும் அது மாதிரி சில கோயில்கள் இருக்காங்க இதை மட்டும் ஒரு குறிப்பிடுத்து நாம தலையாத்திரை பண்ணும் போது எந்த ஒரு திருக்கோயிலாவது இவங்க பண்ணின மாதிரி ஆறு காலம் பண்ண வெட்க மரிய அப்படியா மூவரில் எந்தெந்த திருக்கோயிலே ஆறு காலமும் கண்டு வணங்கினார் அது முதல்ல எடுக்கணும் தோக்கணும் தலையாத்திரை பண்றோம்னு வச்சுங்க ஆண்டு தலையாத்திரை பண்ணும் போது திருவத்தியூராவது ஒரு நாள் மூணு பேர் தங்க ஊர்ல தான் யா சுந்தர பெருமான் ஆறு காலமும் அணிஞ்சான் என்று சொல்லி ஓதாமூட்டிகள் வைத்துக் கொண்டு அருமையா ஆறு காலங்களும் நல்ல அருமையா கோவிலை வளம் வந்து வழிபாடு செய்து அந்த கால வழிபாடு செய்த அப்பவா எட்டாம் நூற்றாண்டே சுந்தர பெருமான் ஆறு காலங்களிலும் வழிபாடு செய்தா ஏதோ நமக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படி குடிச்சு வைக்கணும் தில்லையில பெரும்பாலும் எல்லா ஆறு காலங்களும் அணிஞ்சிருக்காங்க எல்லாருமே ஒரு காலம் போயிட்டு வந்துடுறோமே அப்படி இல்லாம ஆறு காலம் இப்படியாக காலம் காலங்களில் அணிந்து இந்த காலங்களில் என்ன அந்த வழிபாடு நடத்துவதற்குரிய ஆறு காலங்களிலும் அணிந்து பரவி கும்பிடுகின்றன இந்த நிலைமை இந்த நிலைமையார் இவர் இங்கிருந்தார் இப்பதான் பாருங்க முன்பு இவர்காக அந்தன் கையிலே மறுநீங்கி அருளால் போந்த அணிந்ததையான் பந்து அவரித்து வளர்ந்து பின்பு வந்தொண்டர் சந்த விரைபூன் விரைசூல் புயம் தேர்ந்த பரிசு தெரிய சாத்துவம் இப்படி ஆறு காலங்களில் இவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வரலாறு என்ன ரொம்ப காலத்துக்கு முன்ன பரிசமே தரார் உள்ள புராணத்தில் என்னது கையிலே அணுக்க தொண்டராக இருந்தவர்களிலே ஆணில் ஒருவர் சுந்தரர் பெண்ணில் இருவர் அணிந்ததை கமலினி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க தனமும் விடியலுமே வெந்நீட்டு மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கோபனமும் தட்டும் நமக்கு இருக்குது அவங்க பெண்பாளர் வெளுத்தமைந்த புடவை எல்லாம் கட்டிக்கொண்டு அருமையா போய் பூ பறித்து அம்மா அம்மைக்கு சாத்துவாரலாம் அதே போலமுடிய சுந்தரனும் கைலாயத்தில் இருந்து அந்த விடுதலையுமே வெந்நீத்த மெய்யில் பூசி அருமையா வருத்தம் பரவாயில்ல ஆனா அது இங்கே கோயிலுக்கு கைலாயத்துல இல்ல அது எங்க நிதியில இல்ல அதனால இவர் ராமர் இப்படி போறாராம் அந்த நேரத்தில் மூணாவது மாடிகள் அப்படி உலாகிட்டே இருந்தாங்க இவரும் பதுவுசா நேராதான் போறவர் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் தான் பண்ணுவார் இப்படி இப்படி எல்லாம் பாக்கிற பழக்கம் இல்ல அந்த பொண்ணு எதுவும் எங்கேயும் தெருவில் யாரு போனாலும் பாக்கறது இல்லை என்னமோ இவங்க ரெண்டு பேருக்கு அந்த முன்ன ஊடி இருந்தமையனால இது போயிட்டே இருக்கும்போது இப்படி நேரம் அந்த நேரத்தை பார்த்தான் அண்ணலும் நோக்கின அவளும் நோக்கின கம்பர் அப்படியே போட்டோம் ஏடியா நீங்க அத்தனை கும்பல்ல கெடுத்தீங்கனா என்ன பண்றது இவங்க ரெண்டு பேரும் பாக்கிற நேரம் அடியேனும் பார்க்க முடிஞ்சது அதனால அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினாள் அதுபோல இது நிதிலேல அங்கே கைலாயத்தில் இந்த அண்ணலும் நோக்க அந்த பெண்களும் நோக்க பார்த்த அப்புறம் அடையலா சுவிச்சிவா இது வந்து சூரவல்லாலும் இல்ல இங்க எப்படி கட்டுறது ஹெய் இனிமே பார்க்கப்படாதீங்க பார்க்கப்படாதீங்க ஆமணி இவரும் சுவிச்சிவா சுத்துட்டு அதெல்லாம் பூ படுத்திட்டு ஆனா வந்து ரெண்டு பேரும் இப்போ அந்த அம்மா அந்த அம்மகிட்ட அந்த பூவை கொடுத்து இவரு பெருமான் கொடுத்து அந்த பூவெல்லாம் பண்ணுறாரு என்ன நந்தவனத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டார் தூக்கிவார் எப்படி சார் தெரியும் உள்கித்தெல்லாம் உடன் இருந்து அறிதி சிவசிவ இது பாக்கிறது எப்படி தெரிஞ்சதுங்கிறீங்க பெருமானுக்கு யாரார் என்ன நினைக்கிறாங்களோ அதுவே ஆண்டவனுக்கு தெரியும் மனத்துல எந்த கருத்தான அருமை அருமை மனத்தகத்தான் கொட்டுங்க அப்படி எல்லாம் மனத்தகத்தான் தலைமையெல்லாம் இப்படி இருந்த நினைக்க செய்யறதே மறைச்சிடுறோம் நினைக்கிறதே புடிச்சுவாங்க அப்போ ஊரை ஏமாத்தலாம் உள்ளவனை ஏமாத்த முடியாது அவங்க கிட்ட பதில் சொல்லியே தெரியும் ஆகலால் பார்த்தா என்ன நடந்தது விரும்பினர் அவர்களும் விரும்பினார்கள் இரண்டு பேரும் மண்ணுலகத்தில் இருந்து அந்த இன்பத்தை துயத்து மீண்டும் அதனால் வந்தவர் இவர் நாவலூருக்கு அதனால ரெண்டு பெண் வந்தது ஒன்னு திருவாரூர் பெண்ணாச்சு ஒன்னு திருவற்றியூர் பெண்ணாச்சு திருவாரூர் பெண்ணா முன்னெல்லாம் காலையில படித்தோம் எது இந்த பாவம் போய் அந்த அந்த பொண்ணு ஆத்தல போட்டு குளத்தில் வந்து எடுக்கும் போது அந்த பொண்ணு இப்படி ஒரு ஆம்பளை இருப்பாங்களான்னு சொல்லி இப்படி ஒரு கால இப்ப இந்த பெண் திருவத்தியூர்ல இருக்கு இவர் காலந்தோறும் வணங்கி வருகின்ற இந்த சிந்தர்பூர் அப்படி காலந்தோறும் வணங்கி வருகின்ற பொழுது என்ன நடக்க போகிறது அப்படின்னா நாளாங்குளத்தில் பெருகினரம் உடையார் வேளாண் குளத்துல பிறந்தவர் வாழும் நியாயத்தின் மேலாம் கொள்கை வேளாண்மை வேளாண்மை என்று சொன்னார் வேளாண்மைங்கிறது அவ்வளவு சிறந்தது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டுக்கும் சொல்ல அப்படிலாம் சொன்னாங்க நீ விவசாயமே போது ஆமா உழுதுண்டு வாழ்வாரே வேள்வார் மற்றெல்லாம் காலர் தூக்கி வாழ்வார் வாழ்ந்துட்டோம் அதனால போய காரணே சொல் இந்த நிலத்துக்குரியவர்கள் அதுக்கு முதல் காரணம் என்ன சொன்ன வடிவ வேலை திட்டுவான் திட்டிட்டு போன இந்த வேலை வாங்க முடியாமதான் தொழிலாளர்கள் வேலை வாங்க முடியல ஒரு காலத்தில் அப்படின்னா ஐயா வடிவடிமே ஆட்கொண்டால் இருந்தாங்க இது வேலை வாங்க முடியல அவங்க கிட்டபிடி சுட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏதாப்பா ஒன்னு விளையா விளையல விளையலேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இரண்டாவது இவங்களும் போறதில்ல இங்க இருந்தபடியே எல்லாம் இருந்ததானு இருந்தபடி இருந்து முடியுமா தட்சாமூர்த்தி முடிஞ்சது நீங்க உங்க காலத்து அந்த நிலத்துக்கு போனால தேவலாம் திருவள்ளுவர் செல்லான் கிழவன் இருப்பின் அவனவன் தான் வயலுக்கு போகலன்னு கேட்டா கல்யாணம் பண்ண பிறகு நீங்க வீட்டுக்குள்ள வரலன்னா அம்மா என்ன பண்ணுவாளோ அது பண்ணிவிடுவோம் திருமணிட்டு நாலு மணிக்கு விட்டு அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு வந்தான் கடவன் இருப்பின் நிலம் புலந்து எல்லாலும் ஊடிடும் நிலம் கோவிச்சு கூட ஊடிடும் இவர் போனார்னா சரி பேசாது என்ன நிலமே ஒண்ணு கிட்ட சோளம் போடலாமா தப்பு போடலாமா என்ன சோளம் போடலாம் தப்பு போடலாம நடிக்கலாங்க சொல்லிட்டுதான் செய்ய ஏன் இதுவரைக்கும் நீ அந்த பக்கமே திரும்பல உங்ககிட்ட பேசுமாத நிலம் போறாங்க செல்லான் கழவன் இருப்பின் உரியவன் நிலத்துக்குரியவன் தினமும் போயிலன்னா அந்த நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் அதுவும் உடிட்டு இந்த மில போரா ஒரு குறை போய் வந்தாலும் கூட அந்த தொழிலாளியை நடத்தி அவங்க வாங்க முடியாத குறை இதுக்கு மேல இவங்க கடினப்பட்டு அருமையா மூணு மாதம் கடினப்பட்டு புறவையோ சம்பாவோ கொண்டாந்தா இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஒரு வேலை வைக்கிறது என்ன வேலை இந்த வேலைக்குதான் விற்கணும் ஏன்டா நாங்கெல்லாம் இப்ப வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன வரும் என்ன மாதிரி எல்லா செலவாச்சுன்னு கேட்டு அவங்களை நிர்ணயம் பண்ண அரசு நிர்ணயம் பண்ணுது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டுப்படி ஆகாத கூலியும் போட்டு வர்றதும் எனவே விவசாயத்தையே ஏறத்தாழ அவங்களை சொல்ல சொல்ல வேணாம் விவசாயத்தையே ஏறத்தாழ அவ்வளவுதான் இப்படி போயிட்டு என்ன பண்ண அதனால் எனவே இந்த பெண்மணியார் திருவத்தியூர்ல ஞாயிறு கிடார் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு வேளாண் குழந்தை நல்ல விவசாயி அவருக்கு மகளாக தோன்றினாராம் இந்த பெண் எதனாலே அந்த மாதிரி அந்த இவரை கைலாயத்தில் இப்படி செய்ததுனாலே இங்க வந்தாலும் வந்தா அருளால் முன்னாள் அவர் இங்கே என்ன அங்கு முன்ன அணிந்ததின் பேரு இங்கே என்னவா இந்த பெயர் சொல்லல என்ன சங்கிலியார் சங்கிலியார் மலையான் மடந்தை மலர்பாதம் மரவா அன்பால் வந்தனில் தலை ஆணர் வந்தனைய அறிந்த சங்கிலியார் பாருங்க முதல் பாட்டுல ஞாயிறு கிழவர் அவருக்கு மகளாக அவதரித்தார் அடுத்த பாட்டில் என்னன்னாரு தாமே அறிந்த சங்கிலியார் என்று சொல்லிச்சார் ஏன்னு அவர் தோண்டினார் தோண்டி மூன்றாண்டாச்சு அதுக்கு பேர் வச்சாங்க என்று அதெல்லாம் நீட்டல ஏன் அத நீக்க வேண்டியதுல என்ன கைய தோண்டினாலும் நீங்க தோண்டிவிட்டா அவ்வளவுதான் வரலாறு யாருடையது அவதாரப்படலாம் அதுக்கு அவதாரப்படலாம் போட்டா பெயர் வைக்கும் அதெல்லாம் தேவையில்லா அதெல்லாம் ரொம்ப முள்ளு முனையில என்ன பாடு எது தேவையோ அது அவ்வளவுதான் ஞாயிறு கிழார் மகராக தோண்டினார் அவ்வளவுதான் என்ன பெயர் வச்சாங்க அப்படின்னு பெயர் வச்சாருன்னு சொல்லல அப்படிப்பட்ட சங்கிலியார்னு சொல்லவே எனவே அவர் பெயர் சங்கிலியார் என்றாம் என்ன விரைவு தெரியுங்களா நேரம் ஆச்சுல்ல அதனால அவருக்கு தெரியுது அங்கே இதுக்கெல்லாம் ஒரு படலம் போடக்கூடாதுப்பா தலையாம் உணர்வு வந்தனைய தாமியறிந்த சங்கிலியார் அலையார் வேர்க்கல் திரு மகளிர் ஆயத்தோடும் விளையாட்டு நிலையான பருவங்கள் தோறும் நிகழ நிரம்புவார் என்னாச்சு எல்லாம் வயது ஆச்சு அப்புறம் ஏழு எட்டு வயது ஆச்சு எல்லாம் அம்மான விளையாடுது கலங்க விளையாடுது அப்படிதான் விளையாடுது இப்படி விளையாடுது ஏ அப்பா ஒத்த வழியில எங்க பூட்டாரு சீர்குள் மருவில் வரும் செயலையே என்று தெய்வ நிகழ்தன்மை பார் எல்லாம் மகிழ்ச்சிக்கும் வளரும் பயந்துடியார் பாறும் மணிய அணியவாம் வளர் மென்முலைகள் இடைவெளி சார் தந்தையார் தங்கள் மனைவியார் குடைப்பார் பதினோரு ஆண்டுகளுக்கு மூணாவது பாட்டு வரல அதுல பதினோரு ஆண்டு ஆயிடுச்சு அவங்க அப்பத்தவங்க வலு வளர்க்கறதுக்கு அவ்வளவு நாள் ஆகும் இவர் பாட்டுல என்ன சொல்றதுக்கு என்ன மூணாவது பாட்டிலேயே இப்பொழுது பதினோரு பின் அப்படின்னா படிவும்ணமும் நம் உடைய மகனுக்கு மண்ணுள் ஓர் திசையும் படிவமன்றி மேற்பட்ட பரிசாம்பான் அந்த பெண்ண பார்த்துட்டு ஞாயிறு கிழவரும் அந்த அம்மாவும் இப்பொழுது விரைவாகவும் நிறைவாகவும் இப்படி ஒரு பெண் வளருதுன்னா ஏற்று வீட்லயே பக்கத்து வீட்லயே யார் வீட்லயும் இப்படி இல்லையா தான் உண்டு தன் பணி உண்டு அப்படியே வளருது என்னமோ நம்ம கொடுத்து நானும் அதுதானுமே நினைக்கிறேன் என்று அறைக்குள்ள பேசினது சேக்கிளா எடுத்து வச்சு பேசிட்டேன் அப்படி இதுக்கு அருமையா இருந்தாலும் அப்பொழுது கடிசேர்மனமும் இனி நிகழும் காலம் என்ன அந்த வயது வந்ததுன்னா திருமணம் அதனாலதான் அந்த அயோக்கிய திருமணம்லாம் இல்லாம போன காலம் இவனுக்கு அந்த பன்னே பதினாறு ஆச்சுன்னா கல்யாணம் அந்த மாதிரி பன்னெண்டு ஆட்சா கல்யாணம்னா சித்தியெல்லாம் வரவேண்டிய வேலையே இல்ல ஒரு சித்தியும் வரவேண்டிய அடுத்து அதனால வந்து இந்த மாதிரி அந்த கற்பநிலைக்கு இவங்களுக்கும் மாசு நேராது அந்த பையனுடைய கற்பு நிலைக்கும் மாறாது எனவே திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணாங்களாம் ஆனால் கொடிய மனைவியார் ஏற்கு மாற்றால் கொடுமையன்றார் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க என்ன வர தைமாரத்துல அப்படின்னா நானும் அதான் நினைச்சேன் தைமாரத்துல செஞ்சிருவாங்க காலகாலத்துல ஆமா செஞ்சிடலாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க எப்ப ாங்க சரியான நேரம் தாயரோடு கேட்டது ஒட்டு கேட்ட செங்கிலியா இப்படி பேசுற நேரம் அந்த பாப்பா கண்ணாடியே சிவப்பா எடுக்க வந்து ஒட்டு கேக்குது அதனால என்ன அப்பா பேசினாரு என்ன வர தை மாசம் செஞ்சு கொடுத்துடலாம் ஆமாங்க கட்டு தேவலாம் எந்த வார்த்தை இது கண்ணாடியாக இருக்கும்போது காதல் ஒழுங்க விழுந்தவுடன் எங்க ஓஹோ இங்க சரி ஒளி விளக்கு ஏற்றுகிறார் அதனால அதனால அப்படி இருக்கும்போது இதை கேட்டபடி அந்த பெண் என்ன ஏமாற்றம் தாயரோடு தந்தையார் பேச கேட்ட சங்கிலியார் ஏயுமாற்றம் அன்றி இது எம் பெருமான் ஈதன் திருவருளே மேய ஒருவர்க்கு உரியது யான் வேறு என் விளையும் என வெறுகுற்று ஆய உணர்வு மயங்கி மிக அயர்ந்தே அவனி மேல் விழுந்தார் இந்த பொண்ணு கண்ணாடி எடுக்க வந்த பொண்ணு இது மாதிரி தைமாசனம் முடிச்சுள்ளாமான்னு சொன்னோடனே நானும் அதானுங்க நினைச்சேன்னு சொல்லு காதில் விழுந்து இல்லையோ பொத்துன்னு விழுந்துட்டேன் தண்ணி மறந்தாள் அப்படி ஆனாங்க பாப்பா இப்படி ஆன உடனே ஐயோ என்னோ பாப்பா வந்து விழுந்துட்டானாங்க எல்லாம் வந்து வெளியில வந்தா இல்ல பாங்கு நின்ற தந்தையா தாயார் பதித்து பரிந்தெடுத்தே எங்க உள்ளத்தினராயி இவளுக்கு என்னோடனே ஏமா என்னம்மா ஏமா என்று ரெண்டு பேரும் கேட்டாங்க நான் விரைப்பனி நீர் செழித்து அந்த நல்ல குளிர்ந்த தண்ணி எல்லாம் முகத்துல கை வந்தது நீங்க வாங்கு சிலை நன்னுதலாரது உனக்கு என்ன இன்னும் என்ன ராஜா என்னம்மா என்ன நடந்துப்பா என்னப்பா உனக்கு வந்து அப்படினு அது ஏன் அப்படி தண்ணி ஒலிச்சோன்னு அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவர் இப்படிங்க எங்கடா ராஜா ஏன் அப்படி கொச்சுன்னு விழுந்த அப்படின்னு கேட்டாங்களா கேட்ட உடனே அருமை அப்படி எல்லாம் பாடியிருக்காரு வந்தது உனக்கு இந்தியன் என்றார் என்று தம்மை ஈந்தெடுத்தார் எம்புவார் அந்த பாப்பா மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒன்று பேசுற பாப்பா இல்ல எது மனசுல இருந்து அதனால மறை விட்டு எம்பு மறைனா தனக்கு உள்ள இருக்கிற சகதியை வச்சுக்கிற விட்டு இன்று என் பிறத்து நீர் முடிந்த இது என் பரிசுக்கு ஏது என அது சொல்லக்கூடாது எனக்கு திருமண நிச்சயார்த்தம் சொல்லி டைமாக முடிச்சுள்ளீங்களேன்னா அந்த திருமணம்னு சொன்னாலே இந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துடும் அதனால இப்ப ஏதோ என்னை பத்தி நீங்க பேசினீங்களே ஆமாமா இந்த பேச்சே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீ என்னை பத்தி ஏதோ பேசினீங்களே அதை பத்தியே எனக்கு பேசாதீங்க பெண்டி விடையார் அருள் எனக்கு அருள் செய்தார் ஒருவருக்கு உரிய இனிமேல் சென்று திரு ஒற்றியூர் அணிந்து சிவனார் அருள் செல்வன் முடிவு அப்படி எல்லாம் ல் அதனால மன்னிக்கணும் இனிமே அரியன் திறத்து பேசுவேனா அரியனுக்கு என்ன யாரு யாரு அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும்பாய்ப்பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறையும் இளே மேலோ உன்னடியார் தாழ் பணிவோம் பாங்காவோம் அண்ணவரே எம் கணவராவம் அதனால மன்னிக்கணும் நீங்க என்னை பத்தி ஏதோ கொஞ்சம் பேசுனீங்களே அதை இன்னொரு விட்டு அதனால அடிய திருவத்தியூர் கோயில விட்டுடுங்க நான் அருமையா அப்பூ தொண்டு செய்துட்டு இருக்கிறேன் பெருமான் எனக்கு அருளுவான் நீங்களா ஆசீர்வாதிகங்கள் அப்படி பேசணும் வெட்டும் துண்டு அதனால இனிமே என்ன பண்ணு சங்கிலியார் மாதிரி பேசுறாங்கப்பா அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது ங்கிலி சங்கிலாம் அப்படி அழகா கருத்து சொல்லி அந்த பண்ணு திறை பண்ண அருமை அந்த மாற்றம் கேட்டவர் தான் அயர்வும் பயமும் அதிசயமும் வந்த உள்ளத்தினராகிய மாற்றம் மற்ற அம்மாற்றம் மறைந்தொழுக மறைத்தொழுக அதனால சரிம்மா நீ சொல்ல முடியும் செய்வோம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த பொண்ணு மீண்ட கண்ணாடி எடுத்துட்டு போன பிறகு திருமணத்தை காதுபோ பே நினைச்சேன் பேசாம இருந்து சரி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ரெண்டும் அப்படி பண்ணிடு தாய் தந்தியர் பண்ணிட்டு அயர் மும்பயமும் வந்த உள்ளத்தினராகிய மற்ற மாற்றம் மறுத்தொழுக பந்தம் நீடும் இவர் குலத்து நிகராம் ஒருவன் பரிசரியான் சிந்தை விரும்பி மக பேச விடுத்தான் சிலரும் சென்டி திட்ட இப்படி இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஆளு யாரு அவன் என்னன்னா இந்த வீட்டிலேயே கண் வச்சிருந்தான் இந்த பெண்ணை மணக்கணும் பழைய உறவு இது அப்படின்னு அதனால என்ன செய்யணும் ஏட்டா சரிங்க நீங்க இப்ப ஐப்பசி கார்த்திகள நிச்சயார்த்தம் பண்ணிடுவான் தையில நம்ம நாலஞ்சு தேதி கல்யாணம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கல்யாணம்னா ரெண்டு பேர் நல்ல உறவினர்கள் முதிர்ந்தவர்களை அனுப்புவாங்க ஒரு ஒருக்கடியவங்க தம்பி கொடுக்கணும் நினைக்கிறேன் என்று பேசினாங்கள வீட்டுல வந்து அப்படி பேச வந்தவன்னு அத்தாதை யாரும் அது கேட்டு தண்ணி விளம்பத்தகா அமையினால் ஏதம் எய்தா வகை போக்க அவர் என்னன்னு ஐயோ திருமணம் தான் அம்மா பாப்பா வேணாம் நான் திருவத்தி ஊருலக்குள்ள தங்கியிருந்தேன் அப்பளுக்கும் எல்லாமே சொல்ல முடியுமா அவங்க கிட்ட பொண்ணு வைக்க வந்தவங்க கொஞ்சம் பொறுக்கும் எல்லாம் போட்டுங்க ஒரு ஆறு மாசம் போட்டுங்க எல்லாம் நம்ம பையனுக்கே வச்சிரும்னா இது ஐஸ்வா வேற ஒண்ணு அப்பட்டமா இல்ல உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அவரு மரியாதையும் இல்லாத அதனால எல்லாம் நம்ம பயிர் வச்சுக்கோம் ஒரு ஆறு மாதம் போட்டு சித்திரவை சாட்சி மேல பாப்பேன் வீட்டுல பெண் கேக்கறதுக்காக வந்தவங்க கேட்க இவர்களும் கொஞ்சம் தள்ளி போட்டு வைக்கலான்னு சொல்ல இப்படி வந்து கேட்க வந்தாங்க பாருங்க இவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பையன் எதுக்கணும் அதனால என்னன்னு கேட்டா மாதராரி கற்றார் கேட்க பெண் வீட்டுக்கு காதல் இருந்தது பாத்தீங்களா அப்ப அந்த பாப்பா சொன்னது நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் பெருமான் தான் திருவத்தியூர் சென்றுடுவேன் சொன்னாங்க இங்க பாருங்க ஒரு பையனுக்காக பெண்பாக்க வந்து அவங்க கேட்டு இவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே அந்த பையன் இறந்து போட்டா சிவசிவா சிவசிவா இந்த திருமணத்தை பத்தி பேச இந்த எனக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ உரிமையே இல்லை ஒற்றியூரா இப்படி விட்டுட்டார்களாம் விட்டு உடனே அடுத்த தையலாசங் கிளியாதம் திறத்து பேச தகாத வார்த்தை வேண்டும் நினைவு உடையார் உடையார் என்றங்கு உலகறிய செய்த விதி போல் இது நிகழ்ந்து இது நிகழ அப்போ இந்த பெண்ணினுடைய திருமணம் பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறத இந்த நிகழ்ச்சியினால உணர்கிறார் அஞ்சு நங்கை செய்யலே உடன்படுவார் பார்த்தாங்க சரி பாப்பா நினைக்கிற மாதிரி திருவற்றியூர்ல கொஞ்சம் என்ன செய்தாரலாம் அனங்கேயாகும் இவள் செய்க அறிந்தோர் பேச அஞ்சுவராள் வணங்கு மீச திறமின்றி வார்த்தை அறியாள் மற்றொன்றும் குணங்கள் இவையாவும் இவள் இவள் தான் குறித்தபடியே ஒற்றினகர் பணங்குடரவற்றார் நம்பால் கொண்டறிவோம் என பகிர்வார் பெருமானு நீ ஆச்சப்பா அந்த பொண்ணாச்சு என்ன பண்ணுவேன் என்று சொல்லி நீ தான் தந்த நீதான் என்று சொல்லி கொண்டு விடலாம் பன்னார் மொழி கண்களியாரை நோக்கி பயந்தாரு கிளைஞர் தென் நீர்முடியா திருவத்தியூரில் சேர்ந்து செல்கதியும் கண்ணார் முதலால் திருவருளால் ஆகி கன்னி மாடத்துக்கு தன்னா தலைஞ்சோடு நகரில் தங்கி புரிவீர்தவும் அந்த கோயில்லேயே ஒரு இடத்துல வாங்கி அதுல அருமையான ஒரு சின்ன அறை அந்த அறையில இந்த பெண்ணை இருக்க வச்சு கன்னி மாடம் சொல்லிட்டாங்க யாரும் உள்ள போடாது வரக்கூடாது அப்படி எல்லாம் அந்த வாரத்துல சொன்னா சொன்னபடி நடக்கும் போக கூடாதுன்னு சொன்ன போறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டான் அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டில் தான்க அதனால அப்படி எனவே அந்த கன்னிமாடம் வைத்து அப்படி வச்சாங்கலாம் பெற்ற தாதி சுற்றத்தார் பெருசேர்முடியார் விதியாலே மற்றொன்று அறியாது சண்டில் யார்தான் சொற்ற வண்ணம் செல்வத்தோடும் புறங்கள் கொண்டு சென்ற சென்னி வளரன் திரையணிந்த சிவனார் கோயிலுட்புன்னும் சுற்றத்தோடும் பணிந்து தொல்லைப்பதியோர் இசை வினாவ இசைவினால் கன்னி மாறம் அருங்கமைத்து கரிசேர்வடவை காப்பியத்து மண்ணும் செல்வம் தக தந்தை தந்தையார் வந்து அடிவணங்கி எல்லாம் கட்டம் கட்டினாங்க அருமையா அதில் வச்சு வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் தங்கிறதுக்கு அந்த பாப்பாவுக்கு வேண்டிய தோழி ரெண்டு பேரை வச்சுட்டாங்க பணி செய்ய ஈசற்கேற்ற பணி விரும்பி கண்ணி மாடத்தில் உரைகின்றீர் என்று உரைக்கின்றார் தாங்கரிய கண்கள் ஏ ஒழுகத் தெரியாதீர் ஏங்கு சுத்தத்தோடும் இறங்கி போனார் எயில் சூழ் பதில் அதனால அந்த பாப்பா என்னன்னு கேட்டா நீங்க எல்லாம் தைரியமா போங்கப்பா போங்கம்மா நான் இங்கிருந்து பெருமானுக்கு பணி செய்யறேன் கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை பொழிந்தேட்டி புழ்ந்து பாடி தங்கரா ஏ போட்டு போட்டி என்றும் அலைபொனல் செய்ய ஆரூரா அலரா நின்று அது ஆண்களை நோக்கி சொன்னதுனால அலரா நிலைங்க பெண்களை நோக்கி சொன்ன அமைதியா திறமையை பே கவராதே தொழில்மடியா நெஞ்சனும் பாட்டு பண்ணி கந்தாபுரம் தெரியல இருமா என்று அமைதியா சொல்லும் அப்படியாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவர்கள் எல்லாம் வெளியில வந்துட்டாங்கலாம் அந்த அந்த பெண் என்ன செய்கிறார் அப்படின்னா அது காதல் புரிந்து தவம் புரியும் கண்ணி யாரங்க மருகின்றார் பூதநாதர் கோயிலில் காலந்தொறும் புக்கிரஞ்சி பார்த்தீங்களா இந்த பாப்பா ஆறு காலமும் போய் வணங்குவாளாம் திருவத்தூர் பெருமானி நீதிமுறை வடுவாது தமக்கு நேர்ந்த பணி செய்ய நெருப்பு அந்த மலர் பறிக்கிறான்னா மலர் பறிக்கிற மலர் தான் தெரியும் அந்த கண்ணுக்கு வேற யாரும் இருக்கு தெரியும் செடிதான் தெரியும் நீங்க கொண்டு வந்து விட்டால் வழியில் வச்சு அருமையா அந்த நாடுதான் தெரியும் அந்த பூதான் தெரியும் அப்படியே இன்னொரு குறிப்பு சொல்ல போற அருமையான குறிப்பு பூமாலை தொடுப்பார்கு ஒரு வேண்டுகோள் என்றால் இங்கேதான் அந்த வேண்டுகோள் என்னது என்ன செய்வாராம் போய் நிறைய அந்த ஆறு காலமும் வணங்குகின்ற அந்த பெருமாட்டி காலந்தொரும் புக்கிரங்கி நீதி முறைமை வடுவாது தமக்கு பணி செய்ய சீத மண்டபத்து தெளிசு ஒரு ஒருவால் சென்றிருந்து பண்டு கையிலை திருமலையில் செய்யும் பணியின் பான்மை மனம் கொண்ட உணர்வு தலை சிறப்ப இல்ல திருவள்ளுவர் ஒருமையுள் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடித்து வணக்கம் வயது வந்த பெண்கள் இருந்து மாலை கட்டேன்னு சொல்லாது என்னாரு இது போன கையிலிருந்த பெண்டா இது அங்க பூ அந்த ஒருமையில் தான்கற்ற கல்வி எழுமையும் இங்க தொடர்கிறது அடா அடா அதனால அந்த பண்டைய அந்த நினைவு இந்த பிரிவிலையும் தொடர இது அந்த மாதிரி போக என்ன செய்யுமா கொண்ட உணர்வு தலைநுட்ப குளவு மலர்மன் கொடியனையார் வண்டு மருவம் திரு மலர்மன் மாலை மாலை காலங்களுக்கு ஏற்ப அண்ட பெருமான் முடிச்சாட்ட அமைத்து வணங்கி அமருநாள் அருமை அருமை காலங்களுக்கு ஏற்ப எந்த மலர் எந்த காலத்தில் மலருமோ அந்த மலரை கொண்டு காலையில் எது பத்து மணிக்கு மலருமோ அது இரண்டாம் காலத்துக்கு காலையில அரும்பி பகலெல்லாம் அந்த மாலையில மலர் மனதே மாலையில சாயிரத்தி வந்து இரவுல மலர் மலரே அத்தியாவத்து இப்படி ஒரு பெண்ணு காதலியாக போடும் இதெல்லாம் கிமுல வாங்கின பூவை திபி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கணும் என்ன என்ன பண்றது அதனால் இப்படியாக அருமையான அந்த அமைச்சர் தான் செய்துட்டு அந்தி வண்ணத்து ஒருவர் திருவருளால் வந்த ஆர் ஊரர் கந்த மாலை சங்கிலியா தம்மை காதல் மனம் புணர பந்த பருவமாதலால் வலுத்ததன்மை வலுவாத முந்தை விதியால் வந்தொருணால் முதல்வர் கோயிலுட்பூர்ந்தார் இந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது இதே காலத்தில்தான் சுந்தரரும் இருக்கிறார் எனவே அவரும் காலங்களில் இப்படி வணங்குவார் வீட்டுக்கு வடத்துக்கு போடுவார் இந்த பொண்ணும் காலங்களில் அந்த மாலையை இடத்தில் போய் வணங்கும் நேர கன்னி மாடத்துக்கு ஒரு நாள் தான் இந்த நாள் தான் அந்த பெருமான் அந்த ஆண்ட நம்பி பண்டை முறைமையால் பணிந்து பாடி பரவி புறம்போந்து தொண்டு செய்வார் திருத்தொழில்கள் கண்டு தொழுது செல்கின்றார் குண்டரீக தலைநிகர்பும் திருமண மண்டபத்தில் புகுந்த அப்படியே வழிபாடு ஒரு நாள் அப்படி வழிபாடு செய்ய இந்த மலர் தொடுக்கிற மண்டபத்தை பார்த்தாராம் என்னைக்கு பாகமாட்டா நீ பார்த்த அதுக்குள்ள இருக்கிற அந்த பாப்பா என்ன செய்தான் அருமையான பாட்டு அன்பு நாரா நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து இது மாதிரி மலர் தொடுக்கணும்பா ஒரே சமயத்தில் ரெண்டு மாலை கட்டணும் எப்படி சுவாமி உள்ளே ஒரு மாலை மாலை மாதிரி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு மாலை கட்ட முடியும் கை ரெண்டு தானே இருக்கு ஒரு மாலை தானே கட்டல கை ரெண்டு ஒரு மாலை தான்டா இங்க என்ன பண்ணது உள்ள எங்கேயும் நினைக்க விடாது ஆயிரத்தி ஒருத்தி எடா விடாது போது இங்க என்ன இருக்கணும் உள்ள என்ன பண்ணனும் அன்பு நாரா வெளியில இந்த நாருக்குலட வாழ நாரு அது போல உள்ள அன்புங்கிற நாரு இங்க பூங்கிறது இருக்கு அங்கே ஐந்தெடுத்து நெஞ்சு தொடுத்து அந்த மனதுல ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அப்படினும் இங்க மத தொடுக்க தொடுக்க உள்ளே ஏறத்தால் இவ ம ஆயிரா விழாமதிக்கு என்பாய் இராப்பகல் தான் பேசும் போது எப்போது என்ன என்ன ஆயிரத்திட்டு கணக்க முடியாதுக்காக ஆயிரத்திட்டு வச்சிருக்காங்க நூத்தி எட்டு முடிஞ்சது இராப்பகலாய் பேசலாம் அதனால அந்த அன்புணா இந்த வரி இருக்கே அப்படியே உள்ளத்துல இருக்கும் இது நம்ம என்ன பண்ணணும் கேட்டா கோயில்ல இந்த பூமால கட்டுறவங்க ஐயா நீங்க எல்லாம் பெரியானு கூர்மான வரைக்கும்யா குளிச்சுட்டு கட்டங்கும்போது கூட கூர்மான வரைக்கும் கொஞ்சம் மனசுல நினைச்சுட்டே கட்டிங்கயா நல்லது இந்த மாலை கட்டுறதுனால மாதத்துல ஊதியம் வரும் அந்த மாலை கட்டுறதுனால நம்ம போற புண்ணியம் கிடைக்கும் ஒரு கல்ல ரெண்டு மாங்க ஐயா என்று சொன்னோம்னா நான் சொல்ற நானூறு ஆன்மா மாலை கட்டுற ஆன்மாவில ரெண்டு சைபர் அடிச்சுட்டு நாலு ஆன்மாவது கட்டுனி நாமும் சொல்லும் மாலை தொடுக்கிறோம் நாட்டு அன்பு நாரா அஞ்சு எடுத்து நெஞ்சு தொடுக்கு உள்ள ஒரு மாலை அருமையான திருவிங்கிய மலரை எடுத்து அந்த அன்புங்கிற நார்ல வச்சு கட்டிட்டே இருக்கணும் வெளியில இந்த ரெண்டு கைய இந்த நார்ல இந்த மாலையை கட்டுன எனவே இரண்டு மாலை ஒரே நேரத்தில் இப்படி இந்த பெண் அப்படி தொடுத்து இருக்கிறாராம் அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்கலர் தொடுத்து எண்பு உள்ளூருக்கும் அடியாரை தொடுது பெருமானையெல்லாம் அணிஞ்சி பேரிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் தங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் இவர் அந்த மாலை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் குடுத்துட்டு அந்த கோயில உரிய எடுத்துட்டு கொடுத்துட்டு வந்து வருது பாருங்க அந்த வரும்போது இவர் பார்த்துக்க யாரு சுந்தரம் அவரதான் என்னோட அப்ப முத்தும் கரும்பு ஏற கொடு நின்முகையும் யாரை தேவார் கொடியார் திருத்தொண்டர் கண்ட போது காவாதவர் பால் போய் வீழ தம்பால் காமனார் துறந்த பூவாளிகள் வந்து உறவீழ கரியார் அதனால இதுவரையிலும் பறவையாறை மணந்த பிறகு ஒரு நாள் கூட இந்த மாதிரி மனநிலை மாறவே தாமுண்டு பெருமானுண்டு தாமுண்டு பெருமானுண்டு தான் இருவாங்க இப்ப அந்த மாதிரி அந்த காண அந்த ஒரு நேர்ந்ததும் அந்த கண்டவுடன் தன்னுடைய எண்ணம் அப்படி மாறுபடுவதும் எதனால ஏற்கனவே அப்படி இருந்தீங்களேப்பா பெருமான் என்ன செய்தார் அம்மா இது ரெண்டு பேரும் உங்களை அருமையான அறைமொழியினும் அடிப்படையுது இப்படி இருக்க எங்க இந்த பாட்டு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு ரெண்டு இல்லவ மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுமன்றி மணி நீள் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையேன் அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடை அவிழ்த்த இங்கள்வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என நண்பர் ஏனா வேற யாரையாவது கூச்சு கேட்கப்பட்டு பேசணும் மாப்பிள்ள தோழரமாக இவர் தோழர் ஏன் ஏழிசையாய் என்னுடைய தோழனுமாயி அதனால உனக்கு நம்மை தோழமையாக தந்தன் சொன்னதுனால கூச்சமில்லாம சரி அதனால் பேச்சை அப்படி திருமாலை தொடுத்து பெருமானியும் உனக்கு திருமாலை தொடுப்பது போல என் மனத்தையும் என்னுடைய மனமாயிய மாலையும் தொடுத்து அவளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று வெளிப்படைய பேசும் என்ன சொன்னவுடனே அவர் என்ன செய்வார் வேற வழியே இல்லை தன்னலார் முன் பலவும் அவர் அறிய உணத்தை புறத்தணிந்தே எண்ணமெல்லாம் உமக்கடிமையாமற் என்னும் என் நெஞ்சில் தென்னமெல்லாம் உடைவிட்டால் செய்வதொன்றும் அறியேன் யான் தன்னிலாமின் ஒளிபவலக் கரையீர் அருளும் எனத் தளர்வார் என்ற விண்ணப்பம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இந்த விண்ணப்பத்தை நீங்க தான் நிறைவேற்றணும் மதிவாழ்முடியார் மயில் கோயில் புறத்து ஓர் மருங்கு வந்திருப்ப கதிரோன் மேலை கடல்கான மாலை கடலை கடை கண்டயர்வாரு இந்த நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாலையில இப்ப இந்த நேரம் என்னன்னு கொஞ்சம் தாண்டி இந்த சூரியன் அப்படியே மறையறதுக்கு போற நேரம் மாலை நேரம் தாண்ட போற நேரம் முதிரா முலையா தம்மை மனம் உணர்க்க வேண்டி நேரம் ஏன் திருவள்ளுவர் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் என் நோய் வர்றேன் வணக்கம் நீங்க என்ன அடிக்கடி இப்படி வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு வராம இருப்படியே என்ன ஆகுன இரவு போய் காலையில அருணன் இந்த அணி இருள் போய் ஆகன்றது இந்த மாதிரி காலையில கதிரவன் தோன்றி அப்படி விடிய ஆரம்பிச்சாலே என்ன பண்ணுமா அந்த ரெண்டு பேருக்கு உணர்வு அப்படியே இப்படி இப்படி இருக்கிறது இந்த அருணன் இந்திரன் திசை வந்த இப்படி ஆகும் காலை அறிஞ்சி அப்புறம் காலையில ஆறு மணிக்கு அப்படி அறிமுச்சுன்னா ஆறரை ஆரமுக்கா ஏழு ஏழேகா ஏழு எட்டு மத்தியானம் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பகலெல்லாம் இது ஓவியம் கா நான் காவியம் நான் சொல்ல எந்த ஓவியனாலும் ரவி காலையில அரும்ப காட்டலாம் மாலையில மலரை காட்டலாம் இந்த பகலெல்லாம் போதாயிங்கிறது எங்கள் திருவள்ளுவரதான்னு சொல்ல முடியும் என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் இல்ல அந்த செகண்டுக்கு செகண்ட் அந்த பகல போதாயி மாலை மலர் ஒன்னேமுகவரத்தான் பாது கொச்சையா இருக்குதா பாடுற மாதிரி இப்படி எல்லாம் பாருங்க எனவே அந்த நாள் அந்த பெண் என்ன சொன்னீங்கடா உம்பர் உய்ய உலகுய்ய ஓலை வேலை விடமுண்ட தம்பிரானார் வந்தொந்த தம்பாள் எய்தி சங்கிரியை இம்பர் உலகில் யாவருக்கும் எய்த உண்ணா இருந்தவர்க்கு கொம்பை உனக்கு தருகின்றோம் கொண்ட கவலை ஒழிகன்னு இவர் போய் இருந்தார் போனார் என்ன ஒரு மேனி ஒரு மாதிரி இருக்கு அதான் அடியே விண்ணப்பித்துக் கொண்டேன் வேலைப்படாதீர்கள் இல்ல இங்கேயும் திருமணம் நாளை காலையிலேயே கொட்டு மேளம் விடிஞ்சா கல்யாணம் புடராவத்தலை பாக்குன்னு ஒரு படம் இல்ல அது மாதிரி விடிஞ்சா கல்யாணம் புடராவத்தலை பாக்குற மாதிரி செஞ்சு தர வேண்டார் பெருமானையும் செய்தார் இருந்த உடனே அன்று பெண்ணல்லூரில் வலிய ஆண்டு கொண்டருளி ஒன்று மரியா நாயே எனக்கு உறுதியளித்தீ பெருமானி இந்த பறவையை மணப்பதற்காகத்தான் நான் அந்த ஒரு சிவாச்சாரியார் கல்யாணம் மன்றத்துக்கு போனோன்னு வேணாண்டராஜா உனக்குன்னு ரெண்டு காத்துக்கிட்டு இருக்கு இது வந்து உனக்கு உரியதல்ல அப்படி நினைக்கப்படாதுன்னு சொல்லி கருத்தாரு கொண்டீர் கருத்தாரு அதுவும் உன்னுடைய கருணை இல்லவா அதனால இப்பொழுது உயிர் காக்க என்றும் இவளை மனம் புணர்க்க ஏன் நின்றீர் அன்றைக்கு கல்யாணாகர மனைமேடையில வந்து ஆக்கி ஒரு கெட்டி மேல அடிச்சு பண்றதுக்குள்ள தடுத்துட்டு ஆனா அப்படி தடுத்த நீரி இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்க கருணை என்ன ஏ இது நடக்க வேண்டுவது அது நடக்க வேண்டாதது அதெல்லாம் அதை தடுத்தார் இதை கொடுத்தார் அப்படி ஆகி அதாவது அப்படி பிறந்த உடனே நன்றி உணர்வெல்லாம் செய்தார் மகிழ்ந்தார்ந்த தொண்ட மகிழ்ந்தார் தொண்டர் ஆண்டு கரு கருணையினால் நீண்ட கங்குலி நீங்கி வானில் நிறைமதியும் தீண்டு கன்னி மாடத்து சென்று திகழ் தூண்டு சோதி விளக்கனையார் தம்பால் கனவில் தோன்றினார் அவர் தலையெழுத்து தலையெழுத்து ஆமா என்ன ஒரு ஒரு உயர் ரெண்டு உயிர் என்ன பல ஒரே சேர்ந்து எண்பத்து யோனி பேதங்களையும் படித்தா அத்தனை சிக்கலுக்கு இந்த ஓராள் தான் ஈடுபடுவோம் வெளி அதனால் இவருக்கு நான் கவலைப்படாத ராஜா உனக்கு கல்யாணம் அந்த பாப்பா யாரையும் எப்பயும் பார்க்காத இன்னைக்கு இவரை பார்த்துட்டு போன பாப்பா அதுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வே தோன்றல ஆனா அந்த உணர்வுலே சொன்னீங்க அதனால அந்த பொண்ணு கனவுல போய் யார் பெருமாள் ராத்திரி பதினோரு மணி இருக்கும் என்ன செய்தார் சாரும் தவறு தலை சாரும் தவத்து சங்கிலே தோற்றும் பொழுதில் சங்கிலியார் தொழுது பரவசமாய் ஆற்றன்பு பொங்கி எழுந்து அடி ஏன் உயரு பேற்றுக்கு என்ன பாருங்க என்னுடைய சிவபெருமான் சிவபெருமானாகவே போனாருங்க வேறு வேடம் ஆறு வேடம்லாம் கொள்ளல அதனால கனவுல தோணவுடனே அந்த பெருமாற்றி கனவுல அப்படி கண்டதுனால திருவத்தி ஒரு பெருமானெல்லாம் வந்திருக்கா பெருமானி என்ன என்ன என்றெல்லாம் கேட்டாலும் கேட்ட உடனே அப்படி சொல்லுகிறாராம் பெரிய கருணை பொடிந்ததென நீற்றுக்கோல வேதியரும் நேர் நின்றருளி செய்கின்றார் என்ன சாருந்தவத்து சங்கிலே நீ ஒரு பெரிய தவம் பண்ணுவ எங்கெங்கோய் நண்பர் நின் நண்பர் அல்லாததோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க தங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நல்குதியில் எங்க ஞாயிறு எமக்கேறோர் என்பவர் என்றெல்லாம் நோற்ற பெண்ணுமா ஆதலால் இந்த மாதிரி ஒரு அருமையான கணவன் உங்களுக்கு பாத்திருக்காருமா